வந்துருக்கறீங்க ஆமா அது ரொம்ப எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் உட ஊடைய காலங்கள் உன்னோட வாழ்க்கை வரல வரலாறு எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லுங்க எங்களுக்கும் எங்களோட வரப்புற சந்ததிகளுக்கும் சம மக்கள எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மொத்தமே உங்களுக்கு இந்த விளக்கமா சொல்லுங்க. சொல்லுங்க சித்தப்பா. உங்களுடைய பேப்பர்ட்டடி பத்தி, நூல்ல பத்தி சொல்லுங்க சித்தப்பா. அதுக்குள்ள சொந்த ஊர் வந்து சொந்த ஊரோட பேர் வந்து மழச்சோரோ. ஒரு ஸ்ரீ ஊரா. இந்த சந்தோசமான ஒரு சந்தோசமான அம்மா انا ربناவ மழச்சோரோ வந்து இருந்துது. விளைக்காரங்களுடைய ஆட்சியில் இருக்கிற காலத்துல அப்போ என்னுடைய பிறப்பை பற்றி நான் சொல்லும் போது ஒரு ஹாஸ்பிட்டல் பிறந்தோம் வசதியெல்லாம் இருந்திருக்கு அந்த ஊரில் பக்கத்தில் ஒரு அங்கதான் பிரத இருக்கிறேன் சரி அப்ப நான் பிறக்கும் போது ரொம்ப வீக் வீக்னா பிழைக்க முடியாத அளவுக்கு ஒரு சொன்ன துடி மூட்டமா இருந்திருக்கு நான் வந்து வீட்டுல மூணு பெண்கள் உண்டு சரி கடைசியான் கடைசி ஒன்பது இருக்கும்போது பிழைக்காதுங்க நம்பிக்கை எங்க அம்மாவுக்கு அப்போ ஜல்லிக்கோளா இருந்தேன் அப்போ டாக்டர் பாத்துக்காங்க குழந்தை பிள்ளைக்கு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி த மாவு சிகிச்சை பண்ணி மூணு நாள் வரைக்கும் கவனிக்கலாம் கவனிக்கலை ஒன்றும் செய்ய முடியல ஆமா அப்ப அவளுக்கு மூணு கழிச்சு கொஞ்சம் பரவாயில்ல சரி அந்த குழந்தை என்னாச்சுன்னு பாக்கலாம் அப்படின்னு பார்த்து அது அதே துடிப்பு தான் தொண்ட இறந்துட்டு இருக்குது ஆமா அப்புறம் அதை ஒன்றும் செய்ய வராது கம்ப்ளீட்ட போனாதான் அதை பண்ண முடியும் அப்போ சரின்னு சொல்லிட்டு சிகிச்சை பண்ணியிருக்காங்க அதுல அப்படி பிரச்சு பிறகு பேருடமை இது வந்தது பேரூடும் போது வீட்டுல பெற்றோர்கள் எல்லாரும் கூடி ஒரு பேர் என்ன பெற வைக்கலாம்னு ஆலோசனை முடியலை ஏன்னா இது வந்து தூரம் போட்டது வந்தது கடவுள் தான் படைக்க வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கடவுள் இடத்துல கேட்டு பெயர் வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில எப்பவுமே இருக்கிறாங்க பேருக்கு இருக்கு கண்ணை மூடிட்டு பைபிள கை வச்சு தரப்பாங்க இங்க ஒரு பாகத்தை சேர்ந்துக்கிட்டு கடை மூடிக்கிட்டு ஒரு வசமத்துல கையை வைப்பாங்க படிச்சு பார்த்து கடவுளுடைய சுத்த கடவுள் கொடுக்கற வார்த்தை இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அப்படியே முறையில பாத்துருக்காங்க பார்க்கும்போது அதுல இயேசுன்னு சொல்லி ஒரு வாசனை இருந்திருக்கு அப்போது சரி அப்படின்னா அப்ப இயேசு ஆசன கடவுள கடவுளை பிள்ளைக்க வச்சு இல்லாத கடவுளுக்கு அதை வளட்டும் அந்த மாதிரி எல்லாம் கீழே வச்சிருக்காங்க பேர் விட்டு அப்புறம் வளர்ந்து வர வர வரை எனக்குள்ள ஒரு பக்திங்கிறது ஒண்ணு இருந்துட்டு இருக்கு ஆஹ் ஒரு பக்தி வந்துன்னா எங்க வீட்டு முன்னாலதான் கோயில் விவசாயிகள் கிறிஸ்தவங்க தான் பூரி உம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அம்மா வீட்டுனாலதான் கோயில் வீட்டு வட்டிதான் இருக்கு அப்போ அங்க எங்க ஊர் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஆமா எல்லா பேர் கிறிஸ்துவர்கள் அப்போ அந்த சின்னமும் ஆலயத்துல பிரேயர் உண்டு ப்ரேயருக்கு போறது உண்டு பிரேயருக்கு போகணும் ப்ரேயர் போயிட்டு வந்தால்தான் வீட்டுக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாங்க பக்தியில் வளர்த்தாங்க கண்டிப்பாக வளர்த்தாங்க அப்புறம் ஆலயத்துக்கு ஆறாவது போயிட்டு வந்து வீட்டுல ஜவ் குடும்ப ஜம் சாப்பாடு மண்டபம் படுத்திருந்த வந்துட்டு அங்க படுத்தாதான் அப்படி இன்னொரு அப்படி ஆமா அப்படி ஏதோ ஒரு பக்தி அப்படி இருந்தது ஒரு ஆலயத்துக்கு சுத்தமானது ஆலயத்தில் ஒரு ஊழிகாரங்களுக்கு உதவி செய்வது இருந்தது எனக்கு அந்த பக்தி வளர்ந்து வளர்ந்துட்டு வழிபாட் கோவில் இருந்தாலும் கோயிலுக்கு மேற்கால போடக்கூடாது எங்க ஊர் பயணங்கள்ல எங்க போறதா இருந்தா கோயில சுத்திட்டு வச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்துகிட்டு இருந்தது இப்படி வளர்ந்துட்டு கலந்துகிட்டு இருந்தேன் வளர்ந்துகிட்டு இருக்கிற காலத்துல இப்படியே இருந்து ஆவிக்குரிய ப்ராசஸ்கள் வருவாங்க வருவாங்க வந்து அவங்க பரலவர் இப்படி எல்லாம் போதிப்பாங்க ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு பரலவர் போடாத நரகனு ஒன்று இருக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால அவர்கள் முற்றத்தை போறதில்லை இப்படி எல்லாம் எனக்கு போகணும் சொல்லுவாங்க தமிழ் உங்ககிட்ட நல்ல சன்மார்க்க தேவையும் பத்து நல்ல காரியங்களா இருக்குது அதனாலும் நீங்க வந்து ரட்சிக்கப்படணும் புதுமையா இருந்து அந்த வயதுல அது ஒரு கவனிக்கூடியம் இல்ல நான் இவ்வளவு பெரிய பக்தியா இருக்கேன் போயிடுச்சு போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க பண்ணுகிற பிரச்சனத்தில் எனக்கு உணர்வு எல்லாம் உண்டு நரகத்தை பற்றி பைபிள் எடுத்து பேசுவாங்க அங்கேயோ புழு சாவாமதா கிணியாம இருக்கும் சதா காரம் பாதிக்கப்படுவார்கள் ரெண்டு நாள் இல்ல அதனுடைய வேகத்தை சொல்லும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும் இருக்கும் ஆமா அப்புறம் நம்ம அந்த சின்ன வயசுல செய்யற குற்றங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற முறையில் எல்லாம் அப்படி கட்டுப்பாடா அப்புறம் கொஞ்சம் அடுப்புல நெருப்புகள் பக்தி இருக்க மனசு மறந்துடக்கூடாது அந்த வேதனையே அப்படின்னு ஆமா மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அத மாதிரி பண்ணி திருப்பி முள்ளைய எடுத்து கையில குத்து மா போட்டு குத்தி வீட்டு வேதனை அந்த நரக்கத்தினுடைய செய்திகளுக்கு எங்க வில இருந்தது ஆனா அதை கடைபிடிக்கல இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய் கொண்டே இருந்தது இப்படி இருக்கிற காலத்துல பல வியாதிகள் சுவாச மாதிரி சிறந்த பெற்றவர்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நிலைச்சுக்கணும் நாகர்கோவில்ல மத்திய ஆசைன்னு சொல்லக்கூடிய பெரிய ஆஸ்பேனிங் பண்ணி செக்அப் பண்ணும் போது தொண்டையில சதவாந்திருக்குது அதனால ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க கூட வந்து அந்த ஒரு பிள்ளைக்கு சோம்பு இருந்தது ஒரு பத்து மணி வரைக்கும் இறந்து போன உடனே பெற்றோர்கள் ஒவ்வொரு போட்டு அழுறாங்க அழுது நம்ம போயிட்டு பாத்துட்டு இருக்கீங்க அது நம்மள்தான இருக்கிறோம் ஆமா இப்ப ஏற்கனவே நாளைக்கு ஆரேஷன் இப்போ கேள்விப்பட்டிருக்கிறோம் மரணத்துக்கு பிறகு ஆத்து மாதிரி ஒண்ணு இருக்கு அதுக்கு மரணம் இல்லை அது போய் பழக்கத்தான் போகுதுக்கு முடிச்சதுக்கு போகணும் அப்போ அப்படியே எங்களுக்குள்ள போயிட்டுதான் போயிட்டு சொல்லி அழுறாங்க அழும்போது எனக்குள்ள ஒரு அறியாம இது ஒன்றாக்குது எங்க போயிருக்கோம் எங்க போயிருக்கும் அந்த பிள்ளை பாடி கிடக்கு இப்படி ஆன்மா போயிட்டு எங்க போயிருக்கோம் அப்படிங்குற ஒரு கேள்வியை நமக்குள்ள அதை மறக்கவே முடியல லைட்டே அப்போ இப்படி இருந்து இருந்து கிடச்சா நாளைக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இருக்குது ஞாபகம் இருந்தா எங்க இங்க இருக்கு கூட தோங்கவே இல்லை லாஸ்ட்ல வச்சிருக்காங்க மற்றவங்களை ஒரு ஒரு நாள் கூப்பிடாட்டாங்க உள்ள போறான் என்ன தின்னு தெரியாது தெரியாது அந்த பையன் வேற ஒன்னொன்னா போறான் பைய ஆள் குறைஞ்சிட்டே இருக்குது அப்புறம் ஒரு ஆள் இருக்கு நான்தான் லாஸ்ட் இருக்கிறேன் எல்லாம் முடிஞ்சதே என்ன சொல்லிட்டாங்க கூப்பிட்டா இது உள்ள போறதுக்குள்ளே அந்த ஹால்ட் அப்படி சுடிக்குது எந்த ஊரு அம்மா அப்பா இருக்காங்களா நீங்க அதிகமா அப்புறம் பே பேசலாம் மயக்கலாம் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு விளங்குது அவங்க எதுக்கு கேக்குறாங்க நல்லா விளங்குது அதுக்கப்புறம் அமைதிப்படும் அதுக்குதான் கேக்குறாங்கட்டு எப்படியும் துப்படுத்த வச்சு மாயிட்டான் குளோரம் தான் குளோர மறந்து வருது மறந்து வருகிற நேரத்துல எனக்கு உயிர் பிரிஞ்சு போறது தெரியும் உள்ளத்துல இருக்கிற என்னுடைய ஆன்மா இதே போல ஒரு ஆளாக இருக்கு பாக்குறதுக்கு இதே சாயல் தான் இதே சாயல ஒரு ஆள் வெளியே புறம்பிட்டு போகுது அதுக்கு ஒரு மறைவு விரும்பவும் இல்லை மட்டு பார்க்க பண்றீங்கன்னா அது மேல பாண்டி போயிட்டு இருக்கு போயிட்டு ஆகியத்துல போய்கிட்டே இருக்கு போன உடனே தெரியுது இந்த பாடியில இருக்கும் போது மேற்கு நோய் மேற்கு போயிட்டே இருக்கலாம் இப்ப அப்படி இல்ல இந்த சுய போறா போயிட்டாதான் எந்த உரிமையில போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்குது கொஞ்ச தூரம் போன உடனே திரும்பி பார்க்க ஆட்டம் திரும்பி பார்க்கும்போது டத்தி போ வாயிலும்பிகிட்டு இருக்கு உறவினர்கள் கொஞ்சம் பெண்கள் எல்லாம் ஆப்ரேஷன் அவங்க எல்லாம் அழுகிட்டு இருக்கா தெரியுது ஆமா அப்புறம் திரும்பி போகும் அது எதுவும் பண்ண கூட அது உரிமை இல்லை திரும்பி அது எந்த பாதிக்க போகணும் போயிட்டு போயிட்டு மடமரமுடாச்சும் பூமி வந்து ரவுண்டா திறந்து கிடக்குள்ள போகிறதுக்காக வறந்து வருது கிடையாது அப்போ நரகம் நல்லா தெரியும் அப்புறம் அது ஒரு அது வந்து அப்படியே உள்ள வார்த்தை சொல்ல அவ்வளவு கொடுமையான கந்தமேரிய கடல் சொல்ல அங்க எப்பளவு சாராதுன்னு சொல்லி எழுது பைபிள்ல அது பைபிள்ல நாலு வரையில எழுதிருக்கு ஆனா அதனுடைய சொல்லி அது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் அனுபவிதான் தெரியும் அப்போ அவ்வளவோ இழந்து அலரோ அலர் அலர்ந்து இன்னும் பல சத்தங்களுக்கு கேட்டு விடுத்தேன் கேக்குதுல நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நடந்தது கிட்டத்தட்ட வயசு இருபத்தஞ்சு இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல நடந்தது இப்ப எனக்கு என்னாலும் உடம்புல மேல் செலுத்த பயங்கரமான ஒரு இடம் அந்த நடனங்கிறது அப்போ அங்கிருந்து கூப்பிடும் போது நான் சிறு வயதிலிருந்து செய்வ ஒவ்வொரு குறைகளும் குற்றங்களும் உலகத்துல ஜீமிப்போம் மரபிட்டு நான் கண்டவேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டேன் என்ன அப்படி இருக்கும்போது மறுபடியும் என்னுடைய திருப்பி கொடுத்தாரு இதுக்கு வேற இடையில நாலு மணி நேரம் ஆயிருக்கு நான் பின்னாலும் அறிஞ்சிட்டேன் நாலு மணி நேரம் பாடி டெத் பாடி ஆயிருக்கு ஹாஸ்பிட்டல் உயிர் அது எந்தோ அதே வழியா படைப்படியும் பாடி வந்து ஹாஸ்பிட்டல்தான் உயிர் போனது இப்ப வந்து டெத் பாடி ரூம்பில் அடுத்த ரொம்ப ரொம்ப பாடி அங்கேயும் இறங்கி கிலோ வரும்போது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாடி வந்து டெத் பாடியா கிடைக்கிறது இந்த உரம் வந்து இறங்கி அந்த ஊரம் ஒன்றா சேந்தல் வந்து அந்த காலம் ஆறாம் குடிச்சு என்ன ஆச்சுல 4000 ரூபாய் 100 டாலர் ரூபாய் பார்த்தோம். 200 ரூபாய் கையில ஆடுது. ஆமா உடனே சொல்லி 400 டாலர் வரணும். சரி சரி. ஆடுற கொண்டு போய் அப்புறம் நால் நாள் அந்த ஆபரேஷன் முடிப்புல ஆடுற கடையிட்டினு வந்து. ஆமா இதுக்குது இங்க வந்து இந்த அடக்குதுக்குள்ள ஆடு இந்த பாடி இப்படி பாடி தப்படி இருக்கும்போது பேலன்ஸ் எல்லாரும் ஆஹ் வாகனம் குடிக்கவும் போனா இருக்கு அதெல்லாம் பாடி போட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ண போயிருக்காங்க சேர்ந்துட்டு இருக்காங்க ஆமா அறிஞ்சிட்டேன் அப்புறம் திருப்பி என்னுடைய நாலு நாள் இதாகி டிஜ் பண்ணுவேன் அது அப்படிதான் இருக்கு இப்ப எனக்கு இதைப் பற்றி ஒண்ணு கவலை கிடையாது இப்போ நரக இருக்குற மோட்சமா இருக்கு அதை பொறுமையாக எத்தனை நாள் வழங்குறமோ அத்தனை நாளைக்கு உள்ளாக நாம அதிப்பை பெற்றுக்கொள்ளணும் ரஷிப்பின் ஒண்ணு இருக்குங்கிறத நான் அப்புறம் சரியா உறுதியா தெரிஞ்சிக்கிட்டேன் அப்ப டாக்டர் அனுப்பும்போது அப்போ நான் சொன்னேன் சொன்னாரு உங்க ஊழியர் போய் நாலு மணி நேரம் ஆச்சுரு கடவுள் அவங்களுக்கு தெரியும் ஆமா அவரு ஆசீர் ஆரம்பிச்சாரு அப்படி வந்த ஊருக்கு வந்த உடனே இங்க நம்ம அங்க கோயில் ரொம்ப முக்கியமா இருந்து பாடுற ஆளுக்கு இல்லையா எல்லாரும் வந்துட்டாங்க மாலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் எல்லாரும் வந்து எப்படி இருக்கு எப்படி கேட்டாங்க நல்லா இருக்குது சோமான்னு சொல்லிட்டேன் தீர்மானம் பண்ணிட்டேன் என்னமோ ரஷ்ஷிப்பா தேடி போகும் கோயில் முதல் இருக்கிற ஆலயத்துலதான் ஆலயத்துலதான் படிபடி செய்வோம் அந்த வழிபாட்டின் மூலம் நமக்கு வந்து பிரபலம் கிடைக்காதுனால இல்ல எந்த மார்க்கிறது இல்லை கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லி ஒரு மார்க்கம் இருக்கு இந்த கோயிலுக்கு போய் இங்குள்ள போதுன்னு கேட்டு நாம அந்த நரகத்துக்கு தப்ப முடியாது நம்ம அவ்வளவு பக்தியா இருந்த போதிலும் அஞ்சு வருஷம் அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது வரைக்கும் நிரந்தரம் ஒரு எடுத்துக்கல ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு இருக்கல எனக்கு ஒரு திருப்தி தரல அங்கே போனா பாச சொல்ல விசுவாசத்தை நமக்கு என்ன விசுவாசமா இருந்து இல்லாத உடனே விசுவாசத்து படையுடைய நகரத்துக்கு போனா அத போல அத போல கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்ப வரு விசுவாசிகளை ஒரு விழா கூப்பிட்டு கேக்குது நீங்க ரச்சிக்க முடியிக்கலாம் எப்படி லட்சிக்கப்படுங்க அப்ப அப்படி கேட்கும்போது அவங்க அவர் வந்து அப்படி அனுபவத்தை சொல்றாங்க ஆமா இப்படி நான் ஜோப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வழி வந்து எடுத்து சந்தோஷமா இருந்து அப்படிங்கிறாங்க சில நான் சிலுவ தரிசனம் நடந்து இப்படி ஓடிட்டு போய் சத்தம் கேட்டங்க அப்போ அதனால நான் வந்து ரஷிக்கப்பட்டேன் நிச்சயத்தை நிச்சயத்தை எழுதியிருக்கேன் அதான் எனக்கு ரூபா அப்போ அது நமக்கு திருப்தியா இல்லை இப்ப அஞ்சு வருஷமா நான் இப்படிதான் ஓடிக்கிட்டே அடைறேன் ரஷிப்ப தேடி தேடி செல்ல வந்து சில காத்திருப்பு கூட்டங்கள போய் பர்சுதாய் பெற்றுட்டேன் போயிட்டு ஆமா எனக்கு பர்சு தாய் பெற்றுட்டேன் அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு கண்ண அது காலங்கள் அப்படி தனியா தான் போயிருவீங்க ஆமா நான் ஊரை விட்டு இந்த பழைய ஆலயத்தை விட்டு பிரிஞ்சு சபை விட்டதுனால ஊட்டல பழச்சுட்டாங்க சேர்ந்து வீட்லேயும் தாயார் மட்டும் வகை கூட்டத்தில் போறது சாப்பாடு கொடுக்க வரைக்கும் சரி சரி அம்மா மட்டும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க போயிட்டீங்க போனா மருமையை பார்த்தாச்சு அங்க நிறைய போய் அங்க அம்மாவோ அப்பாவோ உடம்புறந்தவங்களோ சகோதரர்களோ நண்பர்களோ அருமையான கடும்பத்துக்கு பயமுறுத்தலுக்கு நம்ம கட்டுப்படோ வாய்ப்பு இல்லை அப்புறம் இப்படி ஒரு நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை போயிடுறேன் சனிக்கிழமை போயிட்டு எங்க வீட்டுல காத்திருப்பு கூட்டங்கள் இருந்துட்டு காயில ஆராய் சுத்த ஆரம்பிச்சு கால்நடையாக நடந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு எல்லாம் போவாங்க அங்கே போவேன் அங்கே போய் சனிக்கிழமை நைட்டு அங்கே போயிடுவேன் அங்கே காத்திருப்பு விட்டோம் அது அங்கேருந்து நைட்டோட நைட்டோ அங்கே திருக்கரங்குடிங்கிற இடத்துலேருந்து சில ஊழியர்கள் ஓடிக்காரிகள் அங்கே வருவாங்க அவங்களோட சேர்ந்து திருக்கரங்குடி வருவேன் அங்கே நைட்டு தங்கி இருந்துட்டு காலையில் ஆறாம் கலந்துட்டு அங்கேருந்து கால்நடை நடந்து அப்புறம் ஊருக்கு வருவோம் ஊருக்கு வருவேன் கண்டு அந்த இந்து இந்து கண்டு பையன் பழைய பேர் நடராஜன் சரி அப்புறம் சாமுல் பேரு சரி இன்னொரு பையன் கோயில் பிள்ளைங்கிற பெயரு அவங்க வந்து மாசத்துறவே நடந்து அப்ப அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் போய் ரொம்ப காலமாகவே குடும்ப சந்தை ஆமா அதனால இன்னும் பேச்சுவார்த்தை இந்த பையனுக்கு நான் டென்த் படிக்கிட்டிருக்கும் போது அவனுக்கு ஆலோசனை கொடுத்து மறுபடியும் சில இடங்களுக்கு கூட்டம் போடுது நைட்ல இந்த ஸ்கூல் ரெண்டாவதுல ஒரு பொண்ணு ஜோ பண்றது இப்படியே ஒரு நிலையில எழுதிட்டு இருந்தது அப்புறம் அவனும் அவங்களோட வர ஆரம்பிச்சான் இங்க இந்த ஏர்வாடி என்று சொல்ற ஒரு இடத்துல திருச்செடிகே போகிறோம் அப்புறம் அங்கே போய் இருக்கிறோம் சனிக்கிழமை மாலையில சாப்பிட சாப்பாடுதான் அப்புறம் அதுக்கடையில அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு அது வந்து ஒரு சோச ஓடியோ ஆரம்பம் ஓடியோ அங்க ரொம்ப கஷ்டம் அங்க கொஞ்சம் கழிச்சு மாதிரி வச்சிருப்பாங்க அது அவங்களுக்கு அந்த நாலு மூணு ஓடிய காரியங்களும் மா நிலைமை அப்புறம் நாங்க வந்து பாதி வழியில ஒரு குளம் கிடைக்கு அதுல ஒரு உடம்பு தனி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சம்பாதிச்சுட்டு ஒரு ஒருவர் தேட்டிக்கிட்டு இருந்தேன் தேட்டிக்கிட்டு பைபிள் உள்ள பசுமான பற்றி யோசிப்பு காலேஜராஜா அவங்க வந்து சந்தனைகள் பேசிக்கிட்டு அவங்க இளமையில எப்படி இருந்தாங்க அவளுக்கு என்ன பழமையெல்லாம் இருந்து அவங்க என்ன பின்னால அவங்க வாழ்க்கை தான் எப்படி இருந்தது எப்படி உயர்த்தப்பட்டாங்க உண்டா இருந்ததுனால என்று சொல்லி ஒரு ஒருவர் தேட்டிக்கிட்டு அப்புறம் வள்ளியூர்ல வந்து அந்த படிக்க திருக்கொள்ளியூர் நடராஜா இறைவனுக்கு எனக்கு மகிழ்ச்சி வரும் இந்த பயனுக்கு வள்ளி வருது கமிஷன் ஆகி பிரிஞ்சு போறது இப்படி இருந்தோம் இப்படி இருந்த காலத்துலதான் நான் இவருடைய கனோசரப்பு இருக்கும்போது ஒரு ஒரு வேலை பார்த்தேன் பாஸ்டர் அவர் பேரு ஹென்ரி பாஸ்டர் ஹென்ரி வயது நடுவா வயது மனைவி இருந்து விட்டாங்க அவர் வாத்தியாரா வாத்தியாரா இருந்தவர் இருந்தார் அப்புறம் மனைவி இறந்த உடனே வேற திருமணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லி அவருக்கு காவசிரம் கிட்ட போட்டு கொஞ்சம் கருண் சுந்தர சிங்கர் பிள்ளைங்க அவருக்கு ரெண்டு பம்பளை பிள்ளைகளும் ஒரு பையனும் உண்டு ஆமாமா அப்போ கவர் எனக்கு இவர் எங்க சபை நடத்துறாருன்னு கேட்கணும் அப்படின்னு அவர் அட்ரஸ் கேட்டுட்டேன் அட்ரஸ் கேட்ட உடனே அவரு அட்ரஸ் கொடுத்தாரு அப்புறம் ஏர்வாடிங்கிறது நம்ம வள்ளியூர் பக்கத்துல ஏர்வாடி இப்படிக்கும் நாங்க நம்ம ஊருக்கும் மத்திய மத்தியம் ஆயிட்டு அப்ப கொஞ்சம் கூட பக்கம் ரெண்டு பையனே அவங்களை வருவாங்க அப்ப அங்க போ அங்க போய் ஆராயும் அது ஒரு சோசியல் மூடான் வேற யாரும் கிடையாது புதுசாக வந்து ஆரம்பிச்சிருந்தாரு அப்போ அங்கே ஒரு ஓவல் போட்ட ஜோடு போட்டிருந்தாரு அதுல நாங்க போயிட்டு அதில் அவருக்கு துணியெல்லாம் துவைச்சு ஒவ்வொரு வாரமும் துணியெல்லாம் துவைச்சு ஐம்பது வச்சுக்கிறது வணக்கம் நம்ம இப்படி வந்துகிட்டே இருந்தோம் அப்புறம் அவருக்கு வயசான ஆகுது வயசாயிட்டு வயசாகினா ராத்திரி சனிக்கிழமை ராத்திரி சொல்லுவாங்க தம்பி எனக்கு அங்கே உடம்பெல்லாம் பிடிச்சி கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு படுத்து விடாரு அப்போ நாங்கள் இங்கே மூணு பேரும் இருந்து அவங்க உடம்பெல்லாம் பிடிச்சி விடுவோம் தூங்குற வரைக்கும் சிறுபரிசனமாக சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆமாம் அவங்க நாளைக்கு இருப்போம் எடுப்பவங்கள ஆசிரியப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது நமக்கு அப்போ அது ஒரு பெரிய இதாக தெரியல ஆமாம் எப்படி இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப பிரயணப்பட்டாரு அப்ப சொன்னாரு நான் வந்து மகாவரு சென்ோட்டையில் இருக்கேன் அங்கே கணக்கு புலவரசன் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெய்ய கன்வென்சனுக்கு வந்துடுவேன் வந்துவிட நீங்க அது வரைக்கும் ரேஷன் வாங்கி வங்கி வந்து கவர்மெண்டே கூடி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போனவர் என்ன ஆச்சுன்னு ஒரு வந்தாலும் இல்லை போனவர்கள் அப்புறம் அவரு இருக்கிறாரா இல்லையாரா என்னன்னு ஒன்றும் தெரியல இப்படி இருக்கிற காலத்தில் நான் வந்து இப்போ தரித்த நிலையில் ஆயிட்டேன்னா அப்புறம் என்ன சில எனக்கு உடம்புக்கும் ரொம்ப இதாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இடையாங்குளம் இந்த இடத்துல ஒரு தெரு காத்திருக்கூட்டம் கேள்விப்பட்டேன் அப்போ சரி அங்கே போகலாம் அப்படியே அங்கே போனேன் அங்கே ஏ ஒரு ஒருத்தர் உட்காந்து சாயங்கதான் கூட்டம் நடக்கும் அப்ப அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு பாஸ்வர்ட் வந்திருந்தாரு மீட்டிங் நடத்தி மாத்தூர் மாத்தூர்ல இருந்து பாஸ்வரில் ஆசர் இருக்கு ஆமா ஆமா வந்திருந்தாரு அவங்களாம் வந்து வந்த இடத்துல உட்காரத பார்த்துட்டு எங்களுக்கு தம்பி யார் எங்கே கூப்பிடுங்க அப்படின்னாங்க போக கூப்பிட்டுருவோம் கேட்டார் வரலாறு நீங்கள் எங்கே சொன்னேன் எங்கள் எந்த ஐக்கியத்தில் இருக்குங்க அப்போ பாசு வென்று பாச கேட்டார் அப்புறம் உடனே சொல்லிட்டு நடக்கும்போது இறந்துட்டாரு அன்றைக்கு நேற்று அந்த அடக்க முடிஞ்சுதான் அப்படின்னு சொன்னாருக்காங்க அப்புறம் நைட்ல காத்து போக்கும்போதுதான் இல்லைதான் அவர் முடிஞ்சவரு மறுநாள் சொன்னாரு அவரு மரணம் அடையறதுக்கு முன்னால அப்படியே பார்த்தாரு அந்த படகு பிறகு அப்ப அவருடைய பிள்ளைகள் காரப்பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு காட்டினாங்க அதனால அவரு அதுல திருப்தி ஆகல அப்புறம் அவர் சொன்னாரு அந்த பையங்களை தேடுறாரு இருக்கும்போது அங்க எங்க கண்ட கண்ட இடங்களுக்கு எல்லாம் தேடி ஆலைங்கிறேன் இப்படி இருக்கிற காலத்தில் இப்படி இருக்கும்போது தான் வந்து து கிடைக்கும் எங்க கிடைக்கும் அப்படின்ட்டு அழைந்தேன் ஏற்கனவே நம்ம பக்திய பக்தில இருந்து கிடைச்சுல நிறைய இன்னும் யாரும் சொன்னாங்கன்னு சொல்லி ஆமா நம்ம ரிட்சிப் இல்லாமலேயே இருக்குன்னு இருந்துச்சு ஏமாந்து பேரவிடாது அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வாழ்க்கையை கலந்துக்கிட்டு இருந்தது இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என்னுடைய மூன்றாவது சகோதரர் பாம்பேலேருந்து மிஷினரியாக தமிழகம் ஓடி யார் அப்போ அவர்கள் மூலமாக புதிய சிலம் என்ற ஒரு திருச்சபைலேருந்து அவங்க அனுப்பப்பட்டு வந்தாங்க அப்போ அதில் வந்து ரட்சிப்பு கூறி மறைந்து போன ஒரு சத்தியம் பாவ மன்னிப்பு எப்படி பெற்றுக்கொள்வது என்கிறத திருவோசனத்தின் மூலமாக தெரி கொண்டேன் அந்த பிரகாரமாக பாவங்களை வெளிப்படுத்தி அறிக்கை செய்ய வேண்டும் அப்படிங்கிற உபதேசத்தை வெளிப்படுத்தி கூட வெளிப்படுத்த எனக்கு இப்போ வேண்டியது ரெட்சி போடும் அப்படிங்கறதுக்காக என்னுடைய பாவங்களெல்லாம் நான் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய எங்களுக்கு பெரிய சோடு இறங்குற போல எனக்கு உணர்ந்தேன் தலையில பார்த்துமையோடு போகும்போது அவனுக்கு தலையிலிருந்து ஒரு சங்கலா அதை எடுக்கும்போது எப்படி அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமோ அப்படிதான் ரெட்ஷிப்புங்கிறத வாழ்க்கையில உணர்ந்தேன் யாரும் சொன்னதுக்காகவோ அது விசுவாசித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தோ அப்படியில் அந்த விசுவாசித்த இந்த வசனத்தின் இப்படி செய்தா இது கரெக்ட் அரிக்காது கிடைக்கும் ரெட்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற முறையில நான் அதனுடைய குறைகள் எல்லாம் ஒண்ணும் நான் ஹரி கிருஷ்ண ஆரம்பிச்சேன் ஹரி கிருஷ்ணனு அந்த பரிசுதான் வேற வாழ்க்கையில் அறுபது ரீதியாக ஒண்ணும் அழைச்சி ஆமா அப்படிதான் இருந்தது இப்ப அந்த பாவரிக்க செய்ய செய்ய செய்ய பாவ நீங்க நீங்க அந்த உள்ள இருக்கிற ஆகியார் எப்படி இந்த காஞ்ச விரதில் நெருப்பு பற்றி எறியும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது முதல முதல் நேரம் போகுது அதாவது நிறைஞ்ச வர நிறைஞ்ச விறகுல தீயகுளத்துல எப்படி போஞ்சிட்டு நடக்குமோ அந்த மாதிரிலாம் அனுபவம் இருந்தது இப்போ இது குழந்தை வெட்டி எறிகிற ஒரு அனுபவம் சோசனை மனநோட உள்ள நெருப்பு அந்த மாதிரி இருந்தது இப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஒரு அப்போ என்னுடைய தொழில் வந்து இந்த வீவிங்க நெசவு பண்ணுற தொழிலா கடைசியில் அந்த தொழில்தான் செய்கிறான் அதுக்கு முன்னாடி நிறைய குடும்ப கஷ்டத்தின் அடுத்தமாக செஞ்ச வைக்கிறேன் நிறைய வேலைகள்லாம் செய்யறதுக்குறேன் என்னென்ன வேலை உண்டும் அவ்வளோ வேலையாக கூலி வேலைகள் என்ன ஒன்றோ அவ்வளோ தான் அப்புறம் லாஸ்டில் நெசவு வேலை பண்ண ஆமா நெசவு வேலை பண்ணுங்க அது ஒரு பக்திக்கு ஏற்ற ஒரு வேலையும் கூட அது பாட்டு பாடிக்கொண்டே வேலை செய்யறது கருவள ஞானித்துக்கொண்டே செய்கிறான் அந்த மாதிரி ஒரு வேலை அப்படி நான் செய்து இருக்கும்போது ஒரு சாயங்க மூன்று மணி இருக்கும் என்னோட கொண்டு வந்து அவங்க பேச ஆரம்பிச்சேன் முதல்ல என்ன பேசுனா இருந்தா நீ கலவு செய்த பொருட்களை திருப்பி கொடு அப்படின்னு சொன்னாரு கொண்டு சொன்னார் அப்போ நான் கலவுன்னு சொன்னா ஒரு நகரில் ஒரு ஆறு வயது ஒரு கலவு பண்ணேன் எங்க ஊர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உஷ்ண காலத்துல ஆண்களெல்லாம் எங்கள் பள்ளிக்கூடம் ஸ்கூல் உண்டு அதுக்கு முன்னாடி இடம் மனதில் வந்து படுத்துக்கிட்டு சின்ன பையன்காது பக்கத்தில் வாங்க கதை விடுவாங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பழக்கம் அப்படி இருக்கும்போது சின்ன பையனாக இருக்கும்போது அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குடியாரம் மணிக்குள்ளே கீழே விடுக்கிற க தீப்பட்டி வச்சிருக்கேன் மடிய எடுத்த ஒரு ரெண்டு ரூபாய் இருந்தது அப்ப அப்படி வச்சுக்கிட்டேன் கையில வச்சுக்கிட்டேன்னா அது ஒரு திருடு மாதிரி ஆகிட்டாலும் கையில வச்சாச்சு பீடி பிடிக்காது தேடி ஆகும் சொல்லி யார் எடுத்தா அடுக்க முடிப்பான்னு உடனே பயந்துல அப்படி கொண்டு போயிட்டேன் கொண்டு போயிட்டேன் அது எப்படியோ அதுக்கப்புறம் இந்த பனைமரம் போட்டியா கற்போகன்னு சொல்லுவாங்க இல்லையா பாவம் வந்து மன்னிப்பு பெறாத வரைக்கும் எத்தனை வயசு ஆனாலும் அவங்களுக்கு அது இருக்குங்கறத நான் புரிஞ்சிட்ட காரியம் புரிஞ்சிட்ட காரியம் அப்போ ிருப்படின்னு சொன்னாரு ரெண்டு ஆள் சோத்து ஆள் இது காட்டினார் அத தீப்பொட்டி வச்சு ஆளை தேடி போனீங்க ஆளை தேடி போறேன் அவரு இப்ப ரொம்ப நேரம் வயசாயிட்ட அவர் வயசாகி இந்த விவசாயத்துக்கு தண்ணி கைப்பான மாடு கட்டி அந்த வேலை பண்றாரு போயிட்டு இருக்கிறாரு ரொம்ப வயசு ஆயிட்டாரு ஆளுக்கு குளிக்கிறாங்க எப்படி போய் அவரை சந்திக்கிறது நிறையா இல்லையா அங்க இங்குள்ள போயிட்டு இருக்கிறாரு மற்ற பேசி குடுக்கறதுக்கு ஒரு பயன் ஆமா அவரு போனா இப்ப நம்ம அவர் பார்த்திரும்ப காலம் அப்புறம் சரினு சொல்லி போயிட்டேன் டெக்னிக் போனோடனே அவரு என் மாட்டினு என்னப்பா அப்படின்னாரு அப்பா போய் இப்படி சொன்ன சொல்லி பேரை கொடுத்தேன் இப்படி நினைச்சுக்கிடுங்க இப்படி சின்ன வயசுல ஆறு வயசுல இப்படி ஒரு சம்பவம் மரவற்றினப்பா இது எப்படி புதுசால இருக்குது கைகளாவும் பிடிச்சாலே இல்லைன்றாங்க நீங்கள் எதோ இந்த கோயிலுக்கு வரல வேற எங்கே நான் கேள்விப்பட்டேன் அதில் மாறுபறி பாருங்கள் இப்பெல்லாம் இருக்குதா சரி கொஞ்சம் அது கொண்டு கோயில் காணிக்க போட்டுரு அப்படின்னாரு இல்லை இல்லை இது என்னுடைய கடன் கொடுத்து கைய அவரை விட்டு பிரிஞ்சு வரும்போது வீட்டுக்கு நடந்து வந்த மாதிரி ஆலயத்துல பறந்து வந்த மாதிரி அந்த அளவுக்கு இந்த மனசுல அந்த பாறை இல்லாம போயிடுச்சு அப்ப பாவத்து எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத அதான் விளங்கிட்டேன் விளங்கிட்டேன் அப்புறமாக மன்னிப்பு கேட்க ஆறு குடும்பத்துல நான் ஒப்புறவாக்கான் சண்டை போட்டுறதுல அது பேமிலி போனா அதுல அப்படியே அப்படி போனது அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அது வகையான மன்னிப்பு அப்புறம் ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது மன்னிப்புங்கிறது அவர் மனுஷன் வந்து அஹ் அந்தவரையே என்னை தாழ்த்துக்கிறேன் தாழ்த்துக்கிறேன் வாயில் உள்ள சொல்றது வந்து ஈஸி ஆனா வாய் சொன்னாலும் உள்ள வந்து மேடம் தான் இருக்கும் மேடதா இருக்கும் ஆனா அந்த தாழ்த்துக்கிறது வந்து தன்னை சிறுமப்படுத்தி தன்னை வந்து எ சரீரம் நமக்கு ஆலோசனை கொடுக்குதுன்னு மாம்சம் ஐயோ என்ன நினைப்பாங்க இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா ஆலோசனை கொடுக்கணும் அதெல்லாம் மீறி அந்த ஆறு குடும்பத்திலும் அப்புறம் அப்புறம் பிறகு ஆண்டு சொந்த பசுத்தான் பெற்றுக்கொண்டேன் இப்போ கருத்துல என்னோட கூட பேச ஆரம்பிச்சாரு பேச ஆரம்பிச்சிட்டாரு இங்க இருக்கிற காலத்துல இப்ப நான் அந்த வேறுபட்ட நிலையில இந்த இதுல போயிட்டு இருக்கிறனால இந்த ஊர்ல வயலுக்கு போகிறாங்க என்னுடைய குட பிறந்ததுல இரண்டாவது அவரு கட்டுமையா ஊர்காரங்கள் ரொம்ப தோண்டதால அவமான மாதிரி இருக்கும் நம்ம அவமான அப்ப நம்ம இப்படி எல்லாம் குடும்பத்தில் இப்படி ஒருதான் இதாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அப்படி அவரும் நெஷப்படுற அப்ப நான் வெளியே போகும்போது வெளியே அந்த குண்டு குளர் தானே நெசவு பண்றது வெளிய எழுப்பி கோபா பேசுவோம் சாடி ஒரு கௌர கவரச்சுல நீங்க இருக்கீங்க பலரும் சொல்லி அப்படி பண்ணிட்டாரு அவர்கிட்ட நான் ஒண்ணும் சொல்லல ஒண்ணுமே சொல்லல அப்படி இருக்கு சாரி போயிட்டேன் அப்படி ஆரம்பித்தார் அப்படி காலங்கள் கிடந்து வச்சிது அப்புறம் கடவுள் என்னோடய பேசுனார் எனக்கு ஊழியம் என்னுடைய ஊழியத்தையாரு ஒப்புக்கொடுக்கணும் அப்படி நான் ஏற்கனவே என்ன தீர்மானம் பண்ணிருக்கிறேன்னா நான் வந்து தொழில செய்து கொண்டு காசுகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்கள்ல வீதிகள்ல நின்று ஆண்டவரை கோயிலில் போய் அனுமதித்தா கோயில் போய் கூடியிருக்கிற மக்களுக்கு இப்படி மறித்த பிறகு ரெண்டு இடம் இருக்குது அதனால ரச்சிக்கப்படுங்க நான் கண்டிப்பாக சொல்லுவேன் வாழ்க்கையை அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன் அப்போ கத்தர் எனக்கு வந்து சொல்றது என்னன்னா நீ முழு ஓற்று ஏற்றுக்கொடலுக்கு வர பசங்க சாப்பாட்டுக்காக ஒருவர் சுவாமியில் வேணும் இல்லாம இப்படி ஒருவரையிறானு அப்படின்னு சொல்றதான் காதனால கேட்டிருக்கிறேன் கேட்டதுனால அந்த மாதிரி ஓடியோ நான் செய்யணும் அது முடியாத ஆண்டவரே நான் இப்படிதான் செய்ய தானே சொன்னேன் கத்தரது ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொள்ளாம ஒரு வாரம் காலையாங்காம படுத்தியல அம்மா வீட்டுக்காக தெரிய வந்தது அப்போ சாரின்னு சொல்லிடுவேன் அப்போதான் சொன்னதில்ல அம்மன் அவசரம் ஊழியத்துக்காக அப்ப ஆரம்பிக்க ஆரம்பிச்சு அங்கே அந்த ஓடியான் நடந்தது அங்கே வளமக்கள் மக்கள் கூட்டி சேர்க்கப்பட்டாங்க இப்படித்தான் இந்த என்னுடைய ஆரம்பம் என்னுடைய ஆரம்ப அனுபவம் இப்படித்தான் இருந்தது அப்படி இருந்தது அப்புறமாக உலகத்தில் இறங்குற பிறகு முப்பது வருஷத்துக்கு பிறகு என்னுடைய ரெண்டாவது சோதரே எங்களை தேடி வந்தார் அடிச்சேன் அவருக்காக ஜோமனி கொண்டே இருக்கும் மற்றப குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் ஆவிக்குரிய மக்கள் தான் அவருக்கு பிடிக்காதுன்னா அவருக்கு கோயில் பக்தி கடவுள் பக்தி ஒன்று பக்தி நம்முடைய ஊர் வந்து முழுவதும் ஒரே கட்டுக்கோப்பா கிறிஸ்தவர்களா இதுல ஒரு உடவு உண்டாக கூடாது அப்படிங்கிற அந்த முறையில அவரு அப்படி இருந்ததுதான் நாங்க ஒண்ணு தெரிஞ்சுகிட்டனால அப்படி ஆயிடுச்சு ஆமா அப்ப அப்படி இருந்தாரு அப்புறம் எங்களுக்கு அவருக்கு தொடர்பு அவரு வைக்க மாட்டாரு அப்படிதான் இருந்தாரு முப்பது வருஷத்துக்கு பிறகு அவரு குடும்பத்தில் எல்லாரும் நானும் எங்கள் வீட்டார கத்திரியே சேமிப்போம் என்று யோசனை கொடுத்தோம் சொல்கிறார் அந்த வாக்குறுதி நிறைவேறும் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு வந்த அனுபவத்தை அறியாம புரியாம இருக்கிறாங்க அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத இங்க கிரியை செய்யணும் முப்பது வருஷத்துக்கு பிறகு அவர் தேடி வந்தார் தேடி வந்து முதல் முதல் பால்கும் போது கையை பிடிச்சி ஆமா அழுவாரு அப்படி பழைய ஆனால் அழுவாரு அது அப்புறம் அப்புறம் வருவாரு அப்புறம் அவரு டைம் கிடைக்கும்போதுலாம் மாசத்துக்கு வருகா அப்படி வருவாரு ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ண சொல்லுவாரு நம்ம தான் நம்ம கை நம்மள அவர் அடிச்சு அப்படி இருந்தாலே பையன் அவன் வந்து முழங்கால் போட்டு எனக்காக அந்த பழமையா ஜோ பண்ணி விடுவான் அப்படியெல்லாம் இருந்துட்டு அப்புறமாக அவருக்கு போகணும் கட்சிக்கப்படணும் அவரு கொடுத்து ஞானசனி ஒரு பிள்ளையா மாறிட்டாரு நான்தான் அவருக்கு ஞானசனம் கொடுக்கணும் அவரு பெரிய அதிக ஒரு வயசாகி இப்போ ஆட்சிக்கு போயிருக்கிறாரு மூத்த சகோதரம் வராமல் இருந்தாரு அவரும் கிடப்பிடிக்கிறனால இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாலே அவரு மீட்டிங் வச்சிருந்தோம் அந்த மீட்டிங்லருந்து அவர் குடும்பமாக கலந்துக்கிட்டாரு முழுவதும் அந்த ஸ்டேஜ்ல இப்போ இருக்குது ஒரு திருப்ப ஒரு ஜீவியத்தை கொடுத்து அநேகருக்கு சுகிட்டு சொல்றதுக்கு அநேக வழிநடத்துறதுக்கு ஆமா நன்றி அப்போ அப்ப நாம இப்ப சிலருக்கு சொல்லுவோம் பையங்க என்ன சொல்லுவாங்கன்றால் நீங்க மரிச்ச அரகத்துக்கு போன மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா நாங்களும் இதுக்குள்ள வர முடியல அப்படின்னு நீங்க கேட்கறாங்க அப்படி இல்லை ஆண்டோர் வந்து அநேகருக்கு அவர்களை தெளிவாக சொல்றதுக்காக அப்புறமாக நிறையத்துக்கும் மோட்சத்துக்கு வரைக்கும் யாரும் போனது இல்லைங்கிறது பைபிளுடைய பைபிள் அப்படிதான் அடைஞ்சிருக்கு நிறையத்துக்கும் யாரும் போகவில்லை மோட்சத்துல ஒரு யாரும் போகவில்லை ஐசூல் மதித்து பாதாளத்துக்கு கொண்டுப்பட்டான்றித்து ஆபரண கொண்டு அப்படின்னு இருக்கு அப்படின்றால் மறித்த சுத்தங்கள் எல்லாம் பரதேசம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல போய் சேர்றாங்க பல மறித்த பாவிகள் எல்லாம் பாதாளங்கிற போறாங்க எப்படி ஒரு நரகத்துக்கு போயிட்டு வந்தாருன்னு எப்படி சொல்ல சொல்றது கேட்டேன் அவங்க நரகத்துக்கு எப்படி போனாருன்னு சொல்லி அப்ப இது என்ன சொல்றா அதாவது அதுக்காகதான் நரகத்தை கொண்டு போறேன் போக இல்ல இன்னும் அப்படி நரகம் இருக்குறதீர்ப்புக்கு அப்புறம் இருக்கு தொடர ஆர்த்தது மற்றபடிய நிறைய அனுபவங்கள் வாழ்க்கை எல்லாம் உண்டு கடையில அவங்க நம்ம அடுத்த அடுத்த உங்களோட ஊழிய காலங்களை பத்தி பேசுவோம் அது ரொம்ப எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் ரொம்ப சந்தோஷம்